அவர்களுடன் ஒருவர் வந்தார் அவர் தன் பார்வையை வளப்புறமும் எடப்புறமும் திருப்பிக் கொண்டிருந்தார் அப்போது நபி சொல்லல்லாக அணிக செல்லும் அவர்கள் ஒருவரிடம் வாகனத்தின் முதுகில் மேல்மிச்சமாக இடம் இருந்தால் வாகனம் இல்லாத ஒருவருக்கு அதை அவர் கொடுக்கட்டும் அதாவது அவரை தம் வாகனத்தில் உணவில் யாரிடம் அதிகமான உணவு உள்ளதோ அவர் இல்லாதவருக்கு அதை கொடுக்கட்டும் என்று கூறினார்கள் இவ்வாறு பல பொருட்களை வகையிட்டு கூறினார்கள் எந்த அளவுக்கெனில் எங்களிடம் உள்ள அதிகப்படியான பொருட்களில் எங்களில் எந்த ஒருவருக்கும் எந்த உரிமையும் இல்லை என்று நாங்கள் என்னும் அளவுக்கு கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று